அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்ல பட்டை எடுத்து அதனை வலது கையில் வைத்தார்கள் இடது கையில் வைத்தார்கள் பின்பு நிச்சயமாக இந்த இரண்டும் என் சமுதாயத்தின் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டதாகும் என்று கூறியதை நான் பார்த்தேன் அபு தாவோத் நான்கு பூஜ்ஜியம் ஐந்து